أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلابه العزيم وفي فرقانه المجين بعد عوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تقافوا ولا تحذنوا وأبشروا بالجنة التي كنتم تعنون إلى آخر الآية رواه الإمام الترهي في كتابه بسند حسن عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال او كما நீதியான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிருடன் மேலான ஹபீப் மீதும் அவர்களின் அடிச்சுவல் மற்றும் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காகவே நேரங்கால தூடன் யாசிக்கூடிய அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பான சகோதரர்களே இஸ்லாமிய நெஞ்சங்களே அனுதினமும் அடியும் உங்களுக்கும் செய்து கொள்கின்ற அல்லா நடிகார்களே நம் அனைவருக்கும் மாதங்களில் சிறந்த மாதமான ரமதானுடைய மாதத்தை அல்லா பாக்கியமாக அருளாக ஞானத்தாக அல்லா எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் கணிமாரவர்களே சென்ற ரமதானில் எம்மோட இருந்த எத்தனையோ சகோதரர்கள் இந்த ரமதான்ல எங்களோட சேர்ந்து தராவை சொல்லுகிறதுக்கு அவங்க கிடையாது எங்களோட சேர்ந்து சென்ற ரமதான்ல கலந்து கொண்ட சந்தர்ப்ப ரமதானை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு ரமதானை தந்திருக்கிறான் வெண்ணியமானவர்களே எங்களை உறவுகள் ரஜபை அடைந்தார்கள் அடைந்தார்கள் அல்லா அவர்களுக்கு ரமதானுடைய பாக்கியத்தை கொடுக்கல்ல அல்லா எங்களுக்கு பாக்கியமாக இந்த ரமதானை தந்திருக்கமானவர்களே நிச்சயமாக சத்தியமாக அல்லாவின் சொல்கின்றேன் வரக்கூடிய ரமதானிலும் இதே போன்று பல நிகழ்வுகள் நடக்கலாம் இதே ஜிமாக்கள் இதே போன்று பல ஏற்பாடுகள் நடக்கலாம் கண்ணியமானவர்களே நாங்கள் யாரும் நாங்க யாரும் நினைச்சு விடக்கூடாது அடுத்த ரமம் எனக்கு கிடை அடுத்ததான் எனக்குமதான நாங்க நல்ல முறையில அதை பயன்படுத்துவோம் என்று நாங்கள் கனவிலும் கண்டுவிடக் கூட எங்களுக்கு இந்த ரமதான அழகான முறையில கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா தந்துருவாங்க இன்னும் பல பத்து ரமதான்களை வாழ்க்கையில வரக்கூடிய சந்தர்ப்ப கண்ணியமான ரமதானுடைய மாதத்துல ஒரு முக்கியமான நாட்களை முக்கியமான நாட்களை நாங்க கடந்திருக்கு இன்னும் இரண்டு கலந்தைகள்ல இந்த ரமதான் எங்களை விட்டு போமதான் பாக்கியமாக வந்த ரமதான் அருளாக வந்த ரமதான் இன்னும் இரண்டு கிழமைகள்ல எங்களை விட்டு போக போகும் ரமதான விட்டு கூடிய நேரத்தில் உள்ளத்துல கை வச்சு கேட்போம் அல்ல கபூர் செய்யப்பட்ட நிலைமையில நாங்க ரமதான விட்டு பிரியாவிட கொடுப்போமா குத்மாவுடைய பிம்பர்ல மதுவா செய்ய ஒரு மனிதனுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார்களே என்னுடைய நிலம் எப்படி இருக்குது என்னுடைய நிலம் எப்படி இருக்குது பதினைந்து நாட்கள நாங்க கழிச்சிருக்கிறோம் எங்களை சக்தி எப்படி நடந்துச்சுடைய மாதத்துல சூழ்நா சொன்னாங்களே சொர்க்கத்துட வாயில அல்லா தொடந்து வைக்கிறாங்க சொர்க்கத்துடைய அம்மலை என்ன செஞ்சிருக்கிறோம் எங்கட வாழ்க்கையில சொற்கத்துடைய வாழ்க்கைய என்ன நாங்க இந்த காலத்துல செஞ்சிருக்கிறோம் அல்லா விளங்கிட்டான் வேற எந்த மாதத்திலும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்காவே இந்த மாதத்தில்தானே அல்லாஹ் ஒரு பரவு ஒரு எழுபது பரவு ஒரு குரான் திரவாதத்துக்கு பல பல பல பல படங்கு நன்மைகள் கண்ணியமானவர்களே இந்த மாதத்துல மட்டும்தானே எங்க அமல்கள் எப்படி இருந்துச்சு எங்களை இத்தார் நேரத்துல நாங்கள் சந்தோஷமாக நோம்பு திறக்கிறோம் கண்ணியமானவர்களே நாங்க யாரு சிந்திச்சிருக்கிறோம் என்னுடைய நோன்ப கபுள் செஞ்சிருப்பானா பன்னிரண்டு அவர் பதிமூணு அவர் நான் நோம்பு நோற்றேன் வயிறளவுல பசியாக இருந்தேன் மனைவியை நெருங்கல்ல சாப்பிடல்ல குளிக்கல்ல அல்லா என்னுடைய நோன்ப கபுள் செஞ்சிருப்பான் நாற்பது வருஷங்கள் ஐம்பது வருஷங்கள் சொன்னால் அடியானே நீ நோம்பு நோட்டு ஆகிவிட்டது உன்னுடைய நோம்பு இங்கே கணக்கெடுக்கப்படவில்லை உன்னுடைய நோம்பு அதை நாங்க தூக்கி அனுப்பிவிட்டோம் என்று அல்லா சயாமத்தினால சொல்லிட்டா நாங்க பிடிச்ச நோம்புடைய எனவே கண்ணியமானவர்களே வீரம் இருக்கக்கூடிய காலங்கள் முக்கியமான காலங்கள் மக்துரத்திலே சில நாட்கள் இருக்கிறோம் நரக விடுதலில பத்து நாட்கள் இருக்குது இரத்திகாப் இருக்குது லைலத்தில் கதிர் இருக்குது கண்ணியமானவர்களே நல்ல யாரும் மிஸ் பண்ணக்கூடாது யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அருளாக பாக்கியமாக கருதி வரக்கூடிய அந்த காலங்கள அனைவருக்கும் அழகான முறையில் கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தந்திருவான கண்ணியமானவர்களே எமது மார்க்கம் எமது இஸ்லாம் மிகவும் அழகான ஒரு நேர்த்தியான ஒரு வித்தியாசமான மார்க்கமாக எமது மார்க்கம் மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை போன்றது ஒரு விசாலமான கட்டிடத்தை போன்றது ஒரு பெரும் அல்லா வைத்திருக்கிறான் தெரிஞ்ச விஷயங்கள் நாங்கள் தொழுகை பேரிதலாக இருக்குது இதோ ரமதாருடைய மாதம் ரமதான் அழகான முறையில நோம்பு நோக்கிறோம் விஷயத்துல விஷயத்துல பராமுகமாக இருந்துட்டோம் சொன்னா ஹஜ்ஜி செய்யறதுக்கு கடமையா இருக்கு எனக்கு எனக்கு ஹஜ் செய்யறதுக்கு கடமை ஹஜ் செய்யாமல் உலகத்துடைய லாபங்களை உலகத்துக்கு மதிமயங்கி மக்களுக்கு தப்பி கொள்ளலாம் மக்களுக்கு மத்தியில் தப்பி கொள்ளலாம் ஆனா ரப்புக்கு முன்னால் எங்களால் தப்ப முடியாது ரப்புக்கு முன்னால தப்ப முடியாது எங்களை பார்த்து பூர்த்தியான முப்பின்னு சொல்ல மாட்டார்கள் செஞ்சாத மூன்று வகையாக பிரிக்கிறார் சுருக்கமாக சொல்கிறீர்கள் மூன்று வகையாக அபாத முதலாவது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டாவது அல்மாலியா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூணாவது உடம்பும் பணமும் சம்பந்தப்பட்ட விஷயம் மூன்று இமாத உலமாக்கல் பிரிச்சுவிட்டு உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நாங்கள் சொல்கிறோம் எங்க உடம்புக்கு கஷ்டமாக இருக்குது நோம்பு நோக்கிறோம் உடம்பு பண்ணி டயர்டாகுது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஹஜ் இருக்குது கண்ணியமானவர்களே மூணாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விஷயம் கண்ணியமானவர்களே எத்தை எடுத்துக்கொண்டா உடம்பு சம்பந்தப்பட்ட இபாதத்தை எங்களுக்கு செய்யறது திறல் யாரும் அதுக்கு பின் வாங்க மாட்டோம் தொலை வந்துட்டோம் முன் தப்பில் இருந்து எத்தனையோ தொழுகைகளை தொழுகிடுவோம் முன்பின் சுண்ண தவற மாட்டோம் இமான் ஜமாத் மிஸ் பண்ண மாட்டோம் கண்ணியமானவர்களே ரமதானுடைய காலத்தில் முப்பது நோம்புகளையும் மிகச் சிறப்பாக நோம்பு ஒவ்வொரு கலவையின் நோன்பா மாதாந்தன் நோன்பா என்று மிகவும் அழகான முறையில் உடம்பு சம்பந்தப்பட்ட விவாதத்தை நாங்கள் நிறைவேற்றினோம் சம்பந்தப்பட்ட விவாதத்திற்கு அமல் ஒரு பாரமான ஒரு அமல் உடம்பு சம்பந்தப்பட்ட அமலை விட உடம்பு சம்பந்த விவாதத்தை விட பணம் சம்பந்தப்பட்ட விவாதத்திற்கு உள்ளத்துக்கு பாரமானதே تعالی அதுலதான் அல்லா மிகப்பெரிய தல்வியா வரலா வச்சிருக்கா வரலா வச்சிருக்கி வெயில்ல காஞ்சி மலையில நிலஞ்சி சம்பாதிச்ச பணத்தை கொடுக்க வேண்டுமா கொடுக்க வேண்டுமா அந்த நேரத்திலையும் அம்மா எனக்கு தொல் இருக்கிறான் சொன்னார் கட்டளை போடுறான்னு சொன்ன எனக்கு ரப்போடைய கட்டளை தான் எனக்கு முக்கியமாக விளங்கும் ஏட ரையத்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்னுடைய ரப்புடைய கட்டளையைத்தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன் என்ற ஒரு மனிதன் காத்தான்ியாது எங்க வரிப்பணத்தில் எங்களுக்கு பல மாதிரி விளையாடுலாம் பல நினைக்க மாதிரி செஞ்சுடலாம் எங்களுக்கு நினைக்க மாதிரி ஒன்று செய்ய முடியாது வேண்டும் அல்லாம் நசைபாக்க வேண்டும் உலகத்திலே எங்களுக்கு எத்தனையோ நிலைமைகள் அல்லா பார்ப்போம் ஆசிரியர் ஆலய நிலைமைகள் கண்ணியமானவர்களை சில சகோதரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா ரூபாய்கள் நான் சொக்காக்கள் படித்துக் கொண்டே இருக்க என் தொழில சொற்க ஒவ்வொரு வருஷமும் கணக்கு பார்க்கற ஆனா நான் ரகாத்துல வரக்கூடிய படத்தை விட லட்சக்கணக்கான ரூபாய்கள் சதக்கா கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் சமோதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அது முறையானது கிடையாது நிறைவேற வேண்டும் சரியான முறையில் அலந்து எப்படி கொடுக்கப்பட வேண்டும் குரான் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லிருக்கிறதோ அந்த முறையில் கொடுத்தால்தான் அது ஜக்காத் என்று அது நிறைவே செங்கானவர்களை அல்லஹால ஒரு ஆச்சரியமான ஆய் அடியானே நான் உனக்கு தந்த செல்வத்தை வைத்து நீ செலவு செய்ய வேண்டும் அல்லா சொல்லல்ல உன்னுடைய பணத்தை எடுத்து நீ செலவு செய் சம்பாதித்த பணத்தை எடுத்து செலவு செய் கண்ணியமானவர்களே படைத்தவன் சொல்றான் நான் உனக்கு தந்த நான் உனக்கு தந்த செல்வத்தை நீ செலவு செய்ய வைத்து கண்ணியமானவர்களே இன்றைக்கு நாங்கள் சம்பாதிக்கிறோம் எங்களுக்கு தந்த ஆற்றலை வைத்து நாங்கள் சம்பாதிக்கிறோமா அந்த ஆற்றலை தந்தவன் அல்லா எ இருக்கூடிய அந்த பிசினஸ் டெக்னாலஜியை வச்சு நாங்கள் சம்பாதிச்சு முன்னுக்கு வந்திருக்கிறோமா அதை தந்தவன் அல்ல எங்களுக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷனை அதை தந்தவன் அல்லாம் கால நிலையில் சார்பாக தந்தவன் அல்லாம் அந்த அல்லாஹ் சொல்றான் மனிதா நீ நான் உனக்கு தந்த செல்வத்தை விட்டு செலவு செய்ய கண்ணியமான பத்தி சொல் சொல்லக்கூடிய வார்த்த பாரு பணத்தை எடுங்க பணத்தை எடுங்க பணத்தை எடுப்பதன் மூலமாக அந்த மனிதர்களுக்கு அவங்க உள்ளம் தங்கியுது அவங்க வபாத்துக்கு பின்னால வந்து இருந்தாலும் நடத்தொன்பது முக்கியமான மூணு பிரச்சினைகளுக்கு மூணு லட்சம் மூணு லட்சம் நபர்கள் மதீனாக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்கு தயாராக வந்து புதுசு ரெண்டு முக்கியமான பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றது யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க மூணாவது பிரச்சனை வருது கொடுக்க மாட்டேன் நாங்கள் கொடுக்க மாட்டோம்லான காலத்தில் கொடுத்தவர்கள் இப்ப சொல்றாங்க நாங்கள் அபு பக்ரது இந்த ரெண்டு பிரச்சனையும் விட ஒரு பயங்கரமான பிரச்சனையாக இருந்தது மார்க்கத்தில் இஸ்லாமுடைய அடிப்படை கடமையான சொல்றாங்க அதை நான் பொறுப்பாக இருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் என்னுடைய மார்க்கத்தில் சகித்துக் கொள்ள மாட்டேன் சொன்னாங்க ஒரு மனிதர் ஒட்டகத்தையோ பிராணியோ கொடுக்கிறார் இந்த கார் அவர் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒத்தகத்துக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய கயிறை கொடுக்கிறாரே ஆனா நான் கேட்ட நேரத்தில் அந்த பிராணிய மட்டும் தாராது அந்த கயிறுன்னு சொன்னி அவர் மீது போர் பிரகாரம் செய்யி அவருக்கு நான் போர் பிரகாரம் செய்வர்களே அவர் சொல்றது மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு من فقد عنه அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள மஜிதத்துல இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் தெரியுமா எல்லாம் நாங்க எங்கட பணத்துல கொஞ்சம் போகுதுதான் பணத்துல கொஞ்சம் போகுதுதான் பத்து கோடி இருந்தால் பெரிய அமௌண்ட் போகுது எங்க பணத்துல அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் கொடுக்கிறோம் அல்லாஹ் அல்லா இரட்டி பார்க்கிறான் இரட்டி பார்க்காம அல்லா எங்களுக்கு எங்களுக்கு வரக்கூடிய அல்லா இல்லாம பாரு வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லி அந்த சில கூட்டத்தை சொல்லி சொல்றான் ஒரு மனிதர் கண்ணியமானவர்களே கொடுக்கிறதுனால எப்படியோ ஏழைகளுடைய பிரச்சனை இல்லாமல் சமூகத்தில் நாங்க மைனாரிட்டி சமூகமாக இருந்தாலும் எங்கள் சமூகத்தில் எவ்வளோ கோடித்தருக்கள் பணக்காரர்கள் இருந்தாலும் அதே தலை அதே அளவுக்கு இன்றைக்கு ஏழைகளும் இருக்கிறார்கள் ஏழைகள் அவங்களுக்கு முன்னால வந்து சொல்ல முடியாது முன்னால வந்து சொல்ல முடியாது எத்தனையோ குபறுகள் எத்தனையோ பெண்கள் இருங்களுக்கு எதாவது பிரச்சினை காரணமாக அவங்களுக்கு செஞ்சு கொள்ள முடியாது திருமணத்துடைய சில பிரச்சனைகளை அந்த பணத்துடைய பிரச்சனை காரணமாக காட்டி முப்பது வருஷம் முப்பது வயசு முப்பத்தி வருஷம் வரைக்கும் எத்தனையோ பெண்கள் திருமணம் முடிக்காம இருக்க அந்த பெண்ணுக்கும் எவ்வளவு உணர்வுகள் திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம் எங்கட பெண்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு எந்த உணர்வுகள் இருக்குமோ எந்த உணர்வுகள் இருக்குமோ அதே உணர்வுகள் தான் அந்த ஏழை பிள்ளைக்கும் அந்த ஏழை குமரிக்கும் அதே உணர்வு தான் அல்ல கண்ணி மாணவர்களே எத்தனையோ அவைகளை நல்ல முறையில படிக்க வைக்க முடியாதே செலவு செய்து அவர்களுக்காக சில இடங்கள்ல சில பெண்கள் மன்னிக்க வேண்டும் சில பெண்கள் அவருடைய பிள்ளைகளுடைய நிறைமைக்காக வேண்டி அவருடைய கற்பை விட்டு கூட அவருடைய கற்பை விட்டு கூட பிள்ளைகளுக்கு செலவு செய்கிறார் எங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்காரர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலகீனமானவர்களைத்தான் உங்களுக்கு உதவி செய்தால் நிலைமைகளை கால நிலமை அல்லா சார்பாக வைத்திருக்கிறார் என்று பணத்தில் கடமையாக ஒவ்வொரு நமதானும் இருபதாவது மகனுக்கு சிரமளிக்க முடியாது அந்த பணத்தை எங்க பார்ட்னர் அக்கௌண்ட்ல போட முடியாது அந்த பணத்தை செக் கொடுக்க முடியாது அது ஏழைகளுடைய படம் அது ஏழைகளுடைய படம் ஜாத்துக்கு தகுதியும் இன்றைக்கு ஆச்சரியப்படுறாங்க உருவாக்கியின் கிடையாது முஸ்லீம்களுக்கு அந்த பருவாக்கி வச்சிருக்கு கொரோனா வந்தது கொரோனா வந்தது சுனாமி வந்தது முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனை வந்தால் நாட்டிலையும் எந்த உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் முஸ்லீம்கள் தலை தூக்கி நடப்பார்கள் தலை அழுத்த மாற்று கண்ணியமானவர்களே அவங்களை அனுப்புறாங்க போங்க அங்கூதிகரும் இருப்பாங்க நீங்க போய் ஒன்னாம் தேதியாமல் என்ன தெரியுமா அவங்களை இஸ்லா சிம்பல் அழைக்க வேண்டும் ரெண்டாவது அவங்களுக்கு பற்றி சொல்ல வேண்டும் மூணாவது அவங்கள இருக்கக்கூடிய பணக்காரர்கள் காசை எடுத்து அந்த யமனை நீங்க செழிப்பாக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றாங்க மாசுபடி வார நேரத்துல சில பேர் நான் இருக்க மாட்டேன் சில பேர் நான் இருக்க மாட்டேன் காலங்களுக்கு பின்னால மிகப்பெரிய பின்னால மதான் கால ல் மக்கு வார்த்தை நீங்கள் சொன்ன கபூலாக்கி வந்திருக்கிறேனே அங்க யாரும் அப்துல் அசீம் பன்னிரண்டு மாதங்கள் தான் ஆட்சி செய்தார் அவங்க செஞ்ச மிக முக்கியமான ஒரு பின்னால அவங்க ஆரம்ப பீரியட்ல ஆரம்ப வருஷங்கள்ல வைசாத்துல நடந்தது அவங்க எங்கக்கூடிய நாட்டுல அந்த இடத்துல முதலாவது வருஷத்துல மூணு வீதத்துல மூணு வீதம் அந்த மக்களுக்கு கொடுக்குறாங்க மதிய கடிதம் வருது நல்ல முறையில நாங்க சேர்க்கோம் எங்களை மக்களுக்கு கொடுத்தோம் வருஷம் வருலும் அடுத்தும்ப்துல்லா சொல் நான்த்துடைய பணத்தை மக்கள் ஆரம்புக்கு பணத்தை கொடுப்பதற்காக வேண்டி ஐ நன் இதெல்லாம் செய்தோம் ஐ நன் ஓ திரும்ப முடிக்கக்கூடியவர்களே இதோ ஜகாத்துடைய பணத்தை எடுங்க ஐ நல்வான் கடன் கடன் இருப்பவர்களே உங்களுக்கு ஒவ்வொரு பகாருக்கும் போவாங்களாம் யாரும் இல்லாத் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய வேலை திட்டம் அன்றைய நாள் நடந்துச்சு அந்த அந்த ஊருல எந்த ஏழைகளும் இல்லாம வைத்து ஜக்காத் எடுத்தவரை வருஷத்துல அவர் ஜக்காத் கொடுத்தவராக மாற வேண்டும் கொடுப்பவராக மாற வேண்டும் நாங்க தனியாக ஜக்காத் கொடுக்கிற நேரத்துல பணம் ஒரு சின்ன பணமாக இருக்கும் கொஞ்ச கொஞ்சம் பேரை கொடுத்துருவோம் அவர் அடுத்த வருஷம் கேட்பாரு பணத்திலையும் ஒரு சின்ன ஒரு வீரம் நாங்க எங்க குடும்பத்தை எங்க தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்துட்டு பெரும்பான்மையான பணத்தை வைசல் தக்காசுக்கு கொடுத்தோம் சொன்னா முதலாவது கிடைக்கக்கூடிய நன்மை மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பணம் அந்த ஊரையும் நிலவில் இருக்கிறாங்க அவலங்களை எப்படி அடுத்த வருஷம் எடுக்கிற நிலவிலிருந்து இல்லாமக்கிறது அத பிளான் பண்ணாவது வரக்குள்ள அழகான ஒரு ஒடி வந்து நல்ல திட்டங்களை போகவேலகத்திலையும் மலேசியா போன்ற நாடுகள்ல இலங்கையில முக்கியமான இடங்கள்ல வைத்திய அழகான முறையில் ஒரு திட்டங்கள் போடுபட்டு மார்ஷா எங்கள திட்டங்களையும் இன்னும் சிறப்பாக மாற்றம் அல்லாஹுக்காக மூணாவது நாங்க தனியாக கொடுக்கறதுனால ஒரு அவருக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் கடன் இருக்குதா அவருக்கு தொழிலுக்கு அஞ்சு லட்சம் தேவையா அஞ்சு லட்சத்தையும் கொடுக்கலாம் எங்களால ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்தை தான் கொடுப்போம் மத்திய நாலாவது விஷயம் நாங்க கொடுக்குறதே அந்த நபருக்கு மட்டும் தெரியும் அவருடைய கௌரவம் பாதுகாக்கப்படும் அவர மானம் பாதுகாக்கப்படும் அவரது பிள்ளைகள் அவங்க கேவலப்படுத்த வயிற் சா வரக்கூடிய வருஷங்கள் வைத்து திட்டத்தை மிகவும் அழகான முறையில இந்த ஊர்ல அமுல்படுத்தி அழகான ஒரு மறுமலர்ச்சியான ஊராக இந்த ஊரை அந்த மாற்றுவாங்க யாரெல்லாம் ஜாத்துடைய பண பன்னெண்டு பதிமூணு வருஷங்களாக இந்த ஊர்ல அழகான முறைகள் நடந்து கொண்டிருக்கு யாரெல்லாம் இந்த வேலை திட்டங்களை செய்வாங்களோ அவர் வாழ்க்கையை நல்லா வரக்கெவான ஏழைகளை கண்களை கூடியவர்கள் வாழ்க்கையை நல்லா வரக்க செய்வானாக யாரெல்லாம் இந்த நிறுவனங்கள் இருந்து கபுரா இருக்கிறாங்களோ அந்த கபுகளை துருக்கத்துக்கு கூட்டியுடைய யாரெல்லாம் இதுக்கு இந்த ஜக்காத்துடைய வைத்தாத்துக்கு பணம் கொடுக்கிறதுக்கு இணையத்து வச்சிருக்கிறார்களோ அவர் பணத்தை நீ விசால பண்ணுமானே நீயத்தக்க முழு செய்வாயாக யார் தாயிரத்தமானவனே சங்கியானவனே ரமலான அழகான